ஆயிரத்தி முன்னூற்றி பத்து அறிவிக்கின்றார்கள் இரும்பு முகமுடி அணிந்த ஒருவர் அல்லது முதலில் இஸ்லாத்தை தழுவட்டுமா என்று கேட்டார் முதலில் இஸ்லாத்தை தழுவீராக பின் போர் செய்வீராக என்று கூறினார்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றார் பின்னர் எதிரிகளுடன் போரிட்டு கொல்லப்பட்டார் அப்போது நபி அலிஹம் அவர்கள் குறைவாக நர்ச்செயல் செய்தார் அதிகமான நற்கூலி கொடுக்கப்பட்டு விட்டார் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு எட்டு பூஜ்ஜியம் எட்டு முஸ்லிம் இது புகாரியின் வார்த்தையாகும்